வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது செய்தி சேவை டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு மாதம் இருபத்தி ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார். தமிழகச் செய்திகள் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தொடங்குவதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது ஒகி காரணமாக லட்சத்தீவில் தவித்து வந்த நூற்றி தமிழர்கள் கேரளா வந்து சேர்ந்துள்ளனர் ஆர்கே நகரில் போலி வாக்காளர்களை நீக்கக்கோரி தொடுக்கப்பட்ட வழக்கு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குரூப் நான்கு தேர்வுக்கு இதுவரை பதினான்கு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் இதுவரை தேர்வு கட்டணமாகிய நூறு ரூபாயை செலுத்தாதவர்கள் உடனடியாக செலுத்துமாறும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது சட்டவிரோதமாக தமிழ் திரைப்படங்களை பதிவேற்றும் தமிழ் ராக்கெட்ஸ் உட்பட இரண்டு இனைய இணையதளங்கள் மீது சென்னை காவல் காவல்துறையினர் வழக்கு பதிவு நீட் பயிற்சி மையங்கள் தொடங்குவது தொடர்பான அரசு ஆணையை தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது திருச்சி விமான நிலையத்தில் சிங்கப்பூரில் இருந்து வந்த விமானத்திலிருந்து பயணி ஒருவரிடமிருந்து ஏழரை லட்சம் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது குஜராத் தேர்தலில் அகமதாபாத் நகரில் பிரச்சாரம் செய்ய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் திரு ராகுல்காந்திக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தீவிரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டாக கண்டன அறிக்கை தாக்கல் செய்தனர் திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்கள் நீண்ட நேரம் தவிர்க்கும் பொருட்டு டோக்கன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் டெல்லி மேக்ஸ் மருத்துவமனையின் உரிமத்தை அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளதற்கு தனியார் மருத்துவமனைகள் கண்டனம் தெரிவித்துள்ளன காஷ்மீர் இமாச்சலப் பிரதேசம் உள்ளிட்ட வட கடும் பனிப்பொழிவுடன் கூடிய பலத்த மழை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜெருசலம் குறித்த அமெரிக்காவின் அறிவிப்பை தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் பதட்டம் நிலவுகிறது சவுதி அரேபியா நாட்டில் திரைப்படங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் அடுத்து அடுத்த ஆண்டு முதல் அங்கு திரைப்படங்கள் திரையிடப்பட ஈராக் நாடு ஐ எஸ் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அறிவித்ததையடுத்து மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் ஜெர்மனியின் அரசியல் விவகாரங்கள் பற்றி தகவல்கள் சேகரிக்க போலி லிங்கட் இன் சமூக வலைதள கணக்குகளை சீனா பயன்படுத்துவதாக ஜெர்மன் நாட்டு புலனாய்வுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது நேபாள நாட்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது ஆளும் நேபாள காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை தழுவியது வணிகச் செய்திகள் புதிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை அடுத்து இந்திய பொருளாதாரம் சிறத்தன்மையை அடைய இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆகும் எனவும் அப்போது பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி இருக்கும் எனவும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ஒய் வி ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் பொருட்டு கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு வசூலிக்கும் கட்டணங்களை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது டாடா நிறுவனம் தனது வாகனங்களுக்கு அதிரடி தள்ளுபடி சலுகைகளை அறிவித்துள்ளது புதிய சலுகையின்படி வெறும் ஒரு ரூபாய் மட்டும் செலுத்தி டாடா பிராண்டின் எந்த வாகனத்தையும் ஒட்டிச் செல்லலாம் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு நூற்றி ரூபாய் குறைத்து விற்பனை செய்யப்பட்டது போது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பயிற்சி ஆட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் கிரிக்கெட் டெஸ்டில் நேரடியாக விளையாட உள்ளது அடுத்த சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவில் நடத்தப்படும் என பி அறிவித்துள்ளது பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் கேப்டனாக ஷகிபுல் ஹசன் நியமிக்கப்பட்டுள்ளாா் உலக ஹாக்கி லீக் ஃபைனல்ஸ் தொடரில் இந்திய அணி வெண்கல பதக்கம் வென்றுள்ளது நடிகை சமந்தா ராம்சரண் தேஜாவுடன் இணைந்து நடிக்கும் புதிய தெலுங்கு திரைப்படம் ரங்கஸ்தலம் இதில் கிராமத்து பின்னாக அவர் நடிக்கும் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளன வேலைக்காரன் படத்தின் கேரள உரிமையை இ போர் என்டர்டைன் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது அஜித் நடிக்கும் விஸ்வாசம் படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளராக பணியாற்ற உள்ளார் நடிக்கும் பிரம்மா என்ற புதிய படத்தில் கடவுளாக பிரபல நடிகர் கே பாக்யராஜ் நடித்து வருகிறார் இத்துடன் நன்றினை இன்றைய செய்தி சேவைகள் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் தினம் ஒரு துளி நாளும் ஒரு விதை போன்ற தரமான ஒலிகோப்புகளை சேவைமடுக்க www.netrini.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்